விண் தந்தையின் ஒரே மைந்தனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு ஆஃப்ஷன் மத்திய மூன்றாம் அத்தியாயத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அந்நாட்களில் யோவான் ஸ்னானன் யூதேயாவின் மர்ணாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்க பண்ணினான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீக்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சையை கட்டி கொண்டிருந்தான் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது அப்பொழுது எஸ் எலிம் நகரத்தாரும் தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் பரிசெயிறிலும் சதுசெயறிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் ஆபரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபரகாமுக்கு பிள்ளைகளை உண்டுபொன்ன வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையார் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும் மனம் நான் தண்ணீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய காலணிகளை சுமக்குறதற்கும் நான் பார்த்து நல்ல அவர் பரசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் உழைக்கி தமது கோதிமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதிரையோ அபியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான் அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை நான் உண்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு மறுமொழியாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் இயேசு திருமுழுக்கு பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவாவி பொறாவை போல் அவர் மேல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்னுடைய மனப்பாட வசனம் மல்கியா ஒன்று ஆறு நான் பிதாவானால் என் கணம் எங்கே எனக்குரிய மதிப்பு எங்கே தி ஆன டியூ டு சொல்லளவில் இல்லாவிடனும் நடைமுறையில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் மறக்கப்பட்டுள்ள அடிப்படை உபதேசங்களில் ஒன்று திருத்துவத்தை குறித்ததாகும் ஆஃப் ட்ரெனி ஈஸ் பை ஃபார் இது இன்றைய கிறிஸ்தவத்திலே வேதத்திற்கு புறம்பான பல்வேறு போதனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் வழி விட்டது இன்றைக்கு பிதாவானவர் தந்தையானவர் நம்முடைய மீட்பிலே எவ்வளவு முக்கிய செயல் முதன்மையான செயல் பிரதானமான செயலை ஆற்றுகிறார் அவரே அதற்கு இருக்கிறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்வோம் குமாரனும் ஆவியானவரும் காட் சன் அண்ட் காட் ஸ்பிரிட் தெய்வீகத்தில் பிதாபாகிய தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டில் பிதாவாகிய தேவனுக்கு அடிபணிந்து கொள்கின்றனர் சில வட்டாரங்களில் மக்கள் ஏசு ஏசு ஏசு என்றே பேசி இன்னொரு இயேசுவில் வந்து முடிகடைகின்றனர் மற்ற வட்டாரங்களிலோ வி என்றே பேசை வேறொரு ஆவியில் வந்து முடிவடைகின்றன பிதாவானவரோ மரக்கப்பட்டுள்ளார். நமது வேத அறிவிலும் கிறிஸ்தவ அனுபவத்திலும் இறைவனது தந்தைத்துவத்தை தட் இஸ் திதர்ஹூட் ஆஃப் காட் நாம் சரியானபடி அதற்குரிய இடத்திற்கு திரும்ப கொண்டு நம்முடைய இழப்பும் நம்முடைய ஏமாற்றமும் நமது வஞ்சகமும் இருக்கும். இன்று மீட்பில் தந்தையானவர் நமக்கு செய்கிற சில காரியங்களை நான் இந்த தியானத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மனு குலத்திற்கு மீட்பின் திட்டத்தை வகுத்தவர் அது பிதாவாகிய தேவனே பட்சிக்கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பது உண்மையான வார்த்தை என்றாலும் அவர் உலகிற்குள் பிதாவினால் தான் அனுப்பப்பட்டார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது வந்தார் என்பது உண்மை அனுப்பப்பட்டார் என்பதுதான் முதலில் நினைக்க வேண்டிய ஒரு சத்தியம் மீட்பின் திட்டத்தை பிதா தான் உருவாக்கினார் ஹி ஓன்லி மெய்ட் இட் குமாரன் அதை நிறைவேற்றினார் எல்லா பாவங்களும் பிரதானமாக பிதாவாகிய தேவனுக்கே எதிரானவை ஏனெனில் பாவங்கள் யாவும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் யாவும் பிசாசினால் பிதாவுக்கு எதிராக உண்டானவைகள் எனவே மனந்திரும்புதலும் பிரதானமாக பிதாவையே நோக்கியதாகும் எனவே தான் ஒன்றத்தி மூத்த ரெண்டு ஐந்திலே வாசிக்கிறோம் தேவனுக்கும் அதாவது தந்தையாகிய தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவர் மத்தியஸ்தர் ஒருவரே அது இயேசு கிறிஸ்து அப்படியானால் நான் முடிவாக போய் ஒப்புறவாகுவது பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைக்கிற விசுவாசம் நம்மை பிதாவின் பிள்ளைகளாக மாற்றுகிறது எனவேதான் யோவான் உண்டு பந்திரே வாசிக்கிறோம் அவரது நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பெயர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் உரிமை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் சுவிசேஷ பிரில் நாம் கிறிஸ்துவ ஒரே வழி என்று விளங்குகிறோம் சரி ஆனால் எங்கு செல்வதற்கு ஒரே வழி என்று மக்களுக்கு விளக்குவதில்லை ஆனால் இயேசு அடுத்த வசங்கத்தில் சொன்னார் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் ஐ எம் த்ரூ வேஸ்டினேஷன் வித்வுட் மீ நோ to கேன் கம் டு தாதர் இஸ் த வே To the மே ஒரே வழி எனவே தான் இப்ரேயர் ஏழு இருபத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் தமது மூலமாய் பிதாவின் இடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர்களது ரட்சிப்புக்காக இயேசு மந்தாடுவதற்காகவே உன்னதத்திலே உயிரங்களிலே அவர் அமர்ந்திருக்கிறார் நாம் இயேசுவின் உயிர்த்தெழுதில் ரஷிக்கப்படுகிறோம் சரி கிறிஸ்து உயிர் சரி ஆனால் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினது அது பிதாவானவரே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்போ சிலர் மிகவும் அழகாக சொன்னார்கள் நீங்கள் இந்த இயேசுவை இந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் ஆனால் தேவனோ அவரை எழுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம் மனம் திரும்பி நாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் அதே வினாடியில் கடவுள் தம்முடைய குமாரனுடைய ஆவியை நமக்குள் அனுப்பி என்ன செய்ய சொல்லுகிறார் அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார அந்த உரிமையை நமக்குள்ளே அவர் பதித்து விடுகிறார் தரங்கம்பாடியை சேர்ந்த ஞா சாமூர் அவர்கள் மிக அழகாக ஒரு கீர்த்தனை பாடல் பாடினார்கள் தந்தை பராபரணே நமோ நமோ ஏமை தாங்கியாதரி போனே நமோ நமோ சொந்த குமாரன் தந்தாய் சொல்லும் நலமிந்தாய் எந்த விற்போக்கு நமோ நமோ நமோ தந்தை பராபரணே நமோ நமோ ஏமை தாங்கியாதரி போனே நமோ நமோ நல்லாண்டு இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் மிஸ் தோத்திருக்கிறோம் பிதாவானவரே நீர் எங்களுக்கு தந்தையானால் உமக்கு செலுத்த வேண்டிய கனம் எங்கே கவனம் எங்கே என்று இந்த நாளிலே நீர் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீருடைய குமாரனை அனுப்பினீர் நீருனுடைய குமாரனை உயிர்ப்பித்தீர் நீர் மறுபடியும் குமாரனை அனுப்பப் போகிறீர் மீட்பின் திட்டத்தை இவ்வளவு வகுத்து தந்து அதை உடைய குமாரன் மூலமாக செயலாற்றி உமை பார்த்து தைரியமாக எப்பொழுதும் நாங்கள் அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடுகிற அந்த புத்தரசுவீகார உரிமையை எங்களுடைய இருதயங்களிலே பதித்ததற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் பிதாவாகிய உண்மை நாங்கள் ஒருபோதும் மறந்திராதிருக்கு பிதாவாகிய உண்மை உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எங்களுடைய எல்லா பழக்க குறிப்பாக ஆன்மீக பயிற்சிகளிலே நாங்கள் கொடுத்துவிட எங்களுக்கு நினைப்பு நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறீரே ஆண்டு ஒரு இன்னொரு முறை இந்த கேள்வியின் எங்களை பார்த்து கேட்க முடியாதபடி நாங்கள் நடந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே நமோ நமோ நமோ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே